குடும்பத்தாருக்கு நல்லவற்றில் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை அவரை அல்லாஹ் மறுமையினால் வரும் முன்பே கடும் சோதனையால் படிப்பான் என்று நபி செல்லும் அனிங் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோ தாவோத் இரண்டு ஐந்து பூஜ்யம் மூன்று